பைக்கே அணிவதே கண்ணலும் பூ கமல மன்னமைக்கே அணிவதே வெண்முத்து மாலை விடவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையான் இடம் சேர்பவடையே